ஓம் பிரபாரிஜா தோற்றவேத்தை கணையமுதாயிருஷ்ணா நம ீமவீத்தை ரெண்டாவது அயசியோகம் ஷ்லோக்கம் அதுமம் ர்மராமம் நரிஷியசி துவர்ம கீர் பாபமசிவாஷ் அர்ஜுனனுக்கு துக்கத்தை போக்குறதுக்கான வழியை திரும்ப திரும்ப பல கோணங்களில் உபதேசம் பண்ணுகிறார் இந்த முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் தர்ம அதர்ம விவேகா அப்படிங்கிற தலைப்பாக அமைகிறது தர்மத்தின் கோணத்தில் பார்த்தாலும் நீ நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை அர்ஜுனா ஏன்னா கஷத்திரியர்களுக்கு தர்மமான யுத்தந்தான் விசேஷமானது அப்படின்னு அதெல்லாம் புகழ்ந்து மறுப்பாயே ஆனால் அதாவது உன்னுடைய இந்த யுத்த தர்மத்தை செய்யவில்லை என்று நீ சொல்வாயே ஆனால் ததா அதனால் கீர்த்தி பாபம் உன்னுடைய கடமையிலிருந்து விலகின பாபம் உனக்கு வரும் இப்போ கடமையை விட்டுவிடலாம் இப்போ விட்டுடலாம் ஆனால் அது பாபமாக மாறி பின்னால் உன்னை துக்கப்படுத்தும் என்பது பொருள் அது மாதிரி நல்ல இந்த உலகத்துலேயும் உனக்கு புகழெல்லாம் போயிடும் கீர்த்திஞ்ச ஹித்வா ஆக லௌகிக்க திருஷ்டியில் புகழ் போயிடும் சாஸ்திரிய திருஷ்டியில் பார்த்தா பாபம் வந்துடும் ஆகவே கடமையை செய்கிற விஷயத்தில் நீ மறுக்கக்கூடாது செய்யத்தான் வேணுங்கிறத பகவான் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ற மாதிரி சொல்றார் இதனுடைய தோஷத்தை சொல்றார் தர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னா வரக்கூடிய குறைபாட்டை இங்கே பகவான் படம் பிடிச்சு காட்டுறார் ஆக லௌகிக திருஷ்டியை திருஷ்ட திருஷ்டிலையும் பார்த்தாலும் சரி அதிருஷ்ட திருஷ்டியில பார்த்தாலும் சரி இது பொருத்தம் இல்லாத அதாவது நீ கர்மத்தை செய்யாம இருக்கிறதுங்கிறது சரியில்லை என்பதை உணர்த்துகிறார் அர்ஜுனனுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கும் இப்ப சொல்லிடுறேன் அதாவது இந்த உலகத்துல புகழ் போறது மாத்திரமில்லை இகழ்ச்சி அதிகமாயிடும்னு வர்ணனை பண்றார் பகவான் அர்ஜுனனுக்கு கடமையை செய்யலேன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை படம் பிடிச்சு காட்டுறார் அது இந்த நேரத்தில் ஒரு அவசரமா முடிவெடுத்து பின்னால கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கருணையோட ஜெகத்குரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் பண்றார் அர்ஜுனா பூதானி ஜனங்களெல்லாம் அவ்வயாம் அகீர்த்திம் தே கதிஷந்தி உன்னை பத்தி இகழ்ச்சியா பேசுவார்கள் ரொம்ப நாளைக்கு பேசுவார்கள் இன்னைக்கும் ராவணனுடைய தோஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா அது மாதிரி அவ்வயாம்னா ரொம்ப காலத்துக்கு ஜனங்கள் உன்னை பேசிக்கொண்டே இருப்பார்கள் கடைசி நேரத்தில் அர்ஜுனன் கடமையை விட்டு போயிட்டான் அதனால அண்ணன் தம்பிகளுக்குள்ள ரொம்ப சிரமம் ஏற்பட்டது இப்படி எல்லாம் நிறைய விதமான நீ கேட்க வேண்டி வரும் கிருஷ்ணர் இனி அடுத்த ஸ்லோகத்தில் அந்த இகழ்ச்சியை வர்ணனை பண்ண போறார் சம்பாவித சாக்கிர்த்தி மரணாது அத்திரிச்சியே இத்தனை வருஷமா நல்ல புகழ சம்பாதிச்சுட்டு புகழ இழக்கிறது மாத்திரம் இல்லை இகழ்ச்சியும் நிறைய சம்பாதிக்கணும் அகீர்த்தி நிறைய வருங்கிறார் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றத கேட்டா ஒரு இறப்பில ஏற்படுற துக்கத்தை காட்டிலும் அதிகமா இருக்கும் மரணாத்து அதிருச்சியே உயிருக்கு உடம்புல இருந்து ரொம்ப துன்பமான விஷயம் அதை இந்த உலகத்துல கொண்டு இந்த உடம்புல கொண்டு துன்பத்தை அனுபவிக்கிறதுங்கிறது கொடுமையானது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சாதாரணாவே சொல்றது உண்டு சிதா சிந்தா துவயோர் மத்தியே சிந்தா ஏவ சிதா தகத்தி நிர்ஜீவம் சிந்தா பிராணயுத்தம் வப்புஹு ரொம்ப அழகான ஸ்லோகம் இது பிணத்தை நம்ம எரிக்கிறதுக்கு செதை வைக்கிறோம் அந்த சிதையில நெருப்பு வச்சா அந்த பிணத்தை அது எரிச்சு அதே மாதிரி சிந்தா சிந்தான் கவலை மனசுல இருக்கிற கவலைங்கிற நெருப்பு பிணத்தை எரிக்கிற சிதை நெருப்பு இது ரெண்டுல எது ரொம்ப கொடுமையானதுன்னா கவலைதான் ரொம்ப கொடுமையானது ஏன்னா உயிர் இல்லாத பிணத்தை தான் சிதையில இருக்கக்கூடிய நெருப்பு எரிக்கிறது ஆனா உயிரோட இருக்கிற மனிதனை இந்த கவலைங்கிற நெருப்பு மிக அதிகமாக எரிக்கிறது என்று சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆ சிதா சிந்தா துவயோர் மத்தியே சிந்தா ஏவ கரீயசி சிதா தகத்தி நிர்ஜீவம் சிந்தா பிராணயுதம் உயிரோடு இருக்கிற சரீரத்தை எரிக்கிறது கவலைங்கிற நெருப்பு உயிரில்லாத சரீரத்தை எரிக்கிறது சிதை நெருப்பு என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஆகவே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கடமையை செய்யாததினால வரக்கூடிய பிரச்சனைகளை மனசில் பதிய வைக்கிறத்துக்கு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு சரியான பாடங்கள் நாம் எப்போவும் கடமையை விட்டு பாவத்தை சம்பாதிச்சுடக்கூடாது இந்த உலகத்தில் மகான்களால் புகழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்பதும் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நீதி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் ஹரிவோம்